வணக்கம் முனைவர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் காற்றில் வந்த கதைகள் தொகுப்பிலிருந்து அப்பா பிள்ளை பெரிய பண்ணை என்று சொல்ல முடியாவிட்டாலும் நல்ல வசதியான குடும்பம் ஆடு மாடு கோழி குஞ்சு நிலப்புலம் என்று நிறைய இருந்தன கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கை கட்டி வாய்ப்புத்தி சொன்ன வேலையை கேட்க நிறைய ஆட்கள் இருந்தார்கள் அந்த செல்வந்தருக்கு ஒரே பையன் கண்ணை காப்பது போல காத்து வந்தார் படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக தனி வாத்தியாரை கொண்டு வந்தான் அவனுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்தார் வளர்ந்ததும் பையனுக்கு கல்யாணம் செய்து பார்க்க ஆசைப்பட்டார் பதினைந்து வயதில் அவருக்கு இணையான குடும்பத்தில் பெண் கேட்டு கல்யாணத்தை முடித்து வைத்தார் இளமையிலிருந்தே அவருக்கு எலும்புறுக்கி நோய் இருந்தது செய்யாத வைத்தியத்தை எல்லாம் செய்து பார்த்தார்கள் ஒன்றிலும் குணமாகவில்லை ஒரு பேரப்பிள்ளையை பார்த்துவிட்டு சாக வேண்டும் என்பதுதான் அவர் ஆசை இருந்தாலும் கொடுத்து வைக்கவில்லை பையனை பக்கத்தில் அழைத்தார் பெட்டி சாவியை கையில் கொடுத்து அன்போடு கையை கண்களில் முத்து கண்ணீர் அரும்பி இருந்தது பா என்னப்பா என்னோட உசுறு இன்னைக்கோ நாளைக்கோ பூவப்போகிறது நிச்சயம் நீ கண்ணும் கருத்துமாக குடும்பம் பண்ணணும் நம்ம பரம்பரை பேரை காப்பாற்றணும் சரிப்பா உனக்கு மூணு புத்திமரி சொல்கிறேன் நீ அதை பற்றி யாருக்கிட்டையும் யோசனை கேட்கக்கூடாது உன் புத்தியை பெருக்கி அது நடந்துக்கணும் ஒரு வருஷம் நான் சொல்கிறது படி நடந்துப்பார் புரியலைன்னா அக்கறையில் ஒரு சாமியாக இருக்கார் அவரை போய் வழக்கம் கேளு சொல்லுவார் சரிப்பா சொல்லுங்கள் நழல்லையே போகணும் நழல்லையே வரணும் சரிப்பா ரெண்டாவது கடன் கொடுத்துட்டு கேட்கக்கூடாது சரிப்பா மூணாவது சொல்லுங்கள் பயிரிட்டு வெயில் அடக்கக்கூடாது செல்வநாதன் இளம் வயது பிள்ளையாக இருந்தாலும் பெரியவர்களிடம் அதிகமாக மதிப்பு மரியாதை வைத்திருப்பான் பிறரின் துன்பத்தைக் கண்டு இலகி போய்விடுவான் கூட்டு வண்டியில் போவது பெரியவர்களுக்கு முன்னால் மிதியடி போட்டு கொண்டு நடப்பது போன்றவை இவனுக்கு பிடிக்காது நிழல்லையே போகணும் நிழல்லையே வரணும் செல்வநாதன் அப்பாவின் முதல் அறிவுரையை நினைத்து பார்த்தான் மகனின் உடல் நலத்தில் எவ்வளவு அக்கறை கொண்டு இந்த புத்திமதியை சொல்லியிருக்கிறார் என்று நினைத்து மனம் நெகிழ்ந்தது வயற்காடு கொள்ளை காட்டில் வேலையை சொல்ல வேண்டியது இல்லை கங்காணி கார்வாரிகள் கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு கவனமாக பார்ப்பார்கள் இருந்த போதிலும் அவற்றை சுற்றி பார்க்க வேண்டிய கடமை இவனுக்கு இருந்தது வெயிலில் போனால் உடம்பு கருத்துவிடும் மூளை காய்ந்துவிடும் என்று நினைத்தான் குனைபிடித்து கொண்டு போனால் அனத்தும் கைவலிக்கும் காலில் வெயில் எனவே அது சரிவராது என்று முடிவு செய்தான் ஒரு கனமான செவ்வக போர்வையின் நான்கு முனைகளிலும் முன்னும் பின்னும் பிடித்து கொண்டு போகும் அளவிற்கு கம்புகளை கட்டச் சொன்னான் பக்கத்துக்கு ஒருவராக நான்கு பேர் மேலே தூக்கி கொண்டு போக செல்வநாதன் நடுவில் நடப்பான் சுற்று வயல் கொள்ளை பார்த்து கொண்டே வருவான் இவ்வாறு போகும்போது வயற்காட்டில் வரப்புகளும் கொள்ளை காட்டில் வேலிகளும் இடைஞ்சலாக இருந்தன ஆளை விட்டு வரப்புகளை வெட்டி நல்ல பாதையாக மாற்ற சொன்னான் நிறைய நிலம் பாதையானது வேலிகளும் அழிக்கப்பட்டு பாதையானது நிழலிலேயே போய் வர வேண்டும் என்பதால் எங்கும் சுற்றி பார்க்க முடியவில்லை நான்கு பேர் நிழல் தேவைப்பட்டார்கள் அவர்கள் நான்கு பேருக்கும் கூலியும் மூன்று வேலை சாப்பாடும் போட வேண்டும் திடீர் திடீரென்று நல்லது கெட்ட நல்லது கெட்டதுக்கு வெளியூர் போக வேண்டியிருந்தது நிலத்து பக்கம் நிழல் வரும் வயதானவர்களை வெளியூருக்கு போவதற்காக நான்கு இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தினான் மேலே பிடிக்க நல்ல பூ வேலைப்பாடு செய்த துணியை வாங்கி வர சொன்னான் இன்னும் நான்கு பேருக்கு கூலியும் சாப்பாடும் கொடுக்க வேண்டியிருந்தது திடீர் திடீரென்று நல்லது கெட்டதுக்கு வெளியூர் போக வேண்டியிருந்தது நிலத்து பக்கம் நிழல் உண்டாக்க வருபவர்கள் வயதானவர்கள் வெளியூருக்கு போவதற்காக நான்கு இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தினான் மேலே பிடிக்க நல்ல பூ வேலைப்பாடு செய்த துணியை வாங்கி வர சொன்னான் இன்னும் நான்கு பேருக்கு கூலியும் சாப்பாடும் கொடுக்க வேண்டியிருந்தது அப்பாவின் முதல் அறிவுரைப்படி நடந்து வந்தவனுக்கு இரண்டாவது அறிவுரையை சோதனை செய்ய நேரம் வந்தது எல்லோரும் இவன் நிலத்தில் கூலி வேலை செய்பவர்களாகவே இருந்தார்கள் வாங்கும் கூலி வயிற்றுக்கும் பாட்டுக்கும் சரியாகவே இருந்தது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பிள்ளை பேறு நல்லது கெட்டது என்று நிறைய செலவு இருந்தது செல்வநாதனின் அப்பா பணக்காரராக இருந்தாலும் கடைந்த மோரில் வெண்ணெய் எடுக்கக்கூடியவர் ஒரு காசை அவரிடமிருந்து கடனாகவோ இனாமாகவோ பெற்றுவிட முடியாது சாகும் நேரத்தில் நாம் செய்யாததை பிள்ளை செய்யட்டும் என்றுதான் கடன் கொடுத்துட்டு கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று மக்கள் நினைத்தனர் குடும்பத்தில் நெருங்கிய தொடர்புடைய கங்காணி ஒருத்தர் தம் பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய நினைத்தார் கையில் பணங்காசு இல்லை எல்லோரும் சின்னவரைப்பை கேட்க சொன்னார்கள் என்னதான் சொல்லுகிறார் பார்ப்போம் என்று மாளிகைக்கு போனார் தலையை சொரிந்து கொண்டு நின்றார் வா என்ன வேணும் பொண்ணுக்கு கல்யாணம் கூடியிருக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம் கங்காணி விழுந்து கும்பிட்டு உங்க பரம்பரை நல்லா இருக்கணும் என்று வாழ்த்து விட்டு அளவு கடந்த மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போனார் செல்வநாதன் கணக்கு பிள்ளையே அழைத்தான் நம்ம மாளிகைக்கு யார் வந்து கடன் கேட்டாலும் கடன் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் கடன் வந்து கேட்குறவங்களை என்கிட்ட அனுப்பணும் சரிங்க முதலாளி உத்தரவு கங்காணி பணம் வாங்க வந்தார் இது என்ன பணம் பணம் தெரியுது எப்படி வாங்கியிருக்க கடனை முதலாளி எங்கள் அப்பா கடனை கொடுத்துட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் வாங்கின கடனை கொடுத்தவர் கேட்கறதுக்கு முன்னாடியே வட்டி முதலோடு கொடுத்துடணும் நல்லா புரிஞ்சுருக்க இதுக்கு கட்டுப்பட்ட யார் வேணாலும் கடன் வாங்கிக்கலாம் கங்காணிக்கு சின்ன முதலாளி கடன் கொடுத்ததும் அவர் எல்லோருக்கும் கடன் கொடுக்க இருக்கிறார் என்றும் காட்டுத்தீ போல ஊர் முழுவதும் பரவிவிட்டது யாரும் வேலை வெட்டிக்கு போகவில்லை மாளிகையில் வந்து கிடையாய் கிடந்தார்கள் தேவைப்பட்ட ஆள் தேவைப்படாத ஆள் என்றில்லை கடனுக்காக கிட்டி கட்டி காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பா ஆற்றுல போற தனியா ஆயாக்குடி அப்பா என்று எல்லோரும் கடன் வாங்க வந்து நின்றார்கள் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கி கடன் கொடுத்தாலே திரும்பி வாங்க முடியாது சின்ன முதலாளி இப்படி கொடுக்கிறாரே என்று நினைத்தனர் மாளிகையில் ஊழியம் செய்பவர்கள் அப்பாவின் ஒத்துமதிப்படி நடக்க பணப்பெட்டையில் பாசி பிடித்திருந்த காசு பணம் எல்லாம் தீர்ந்துவிட்டனர் குலுக்கிக்கு கொல்லி கஞ்சு எனக்கு ஒரு அப்பா நெல்லு கஞ்சி எனக்கு குடும்பத்தில் அத்தனை பேரும் கடன் வாங்கிவிட்டனர் கடனும் நிறுத்தப்பட்டது செல்வநாதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்பாவின் இரண்டு புத்திமதிகளால் குடும்பத்திற்கு நன்மை இல்லை நிழலையே போகணும் நிழலையே வரணும் என்ற புத்திமதியால் உடல் கறுக்காமல் நன்றாக இருக்கிறது கடன் கொடுத்துட்டு கேட்கக்கூடாது என்ற புத்திமதியால் இருந்த பணம் காசு எல்லாம் கடனாக கொடுக்கப்பட்டுவிட்டன மக்கள் எல்லோரும் நல்லவர்கள் கடனை வட்டியோடு அடைத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை செல்வநாதனுக்கு இருந்தது மூன்றாவது புத்திமதியும் ஏற்கனவே பாதி அளவு செயல்பாட்டில்தான் இருக்கிறது பயிரிட்டு வேலி அடைக்கக்கூடாது இதுதான் அப்பாவின் மூன்றாவது அறிவுரை வேலி அடைக்காது மட்டுமில்லை நிழலிலேயே பூ இந்நிலேயே வருவதற்காக இருந்த வேலிகள் முழுவதும் கொள்ளைக்காட்டில் அழிக்கப்பட்டுவிட்டன செல்வநாதன் வயல் கொள்ளைக்காற்றில் வேலை செய்யும் பண்ணையாட்களை அழைத்து அப்பாவின் அறிவுரைப்படி வேலையில்லாமல் பயிரிட சொன்னான் சரி என்று அவர்களும் உழுவது வெட்டுவது நடுவது என்று தங்கள் கடமைகளை சரியாக செய்தார்கள் செல்வநாதனிடம் கடன் வாங்கியவர்கள் ஆடு மாடுகளை வாங்கி வசதியாக வாழ்ந்தார்கள் அந்த ஆடு மாடுகள் இவன் நிலங்களில்தான் மேய்ய வேண்டும் நஞ்சை நிலத்தில் நெல் நன்றாக வளர்ந்தன கொள்ளை காடுகளில் சோளம் கேழ்வரகு மிளகாய் பயிர் வகைகள் வளர்ந்திருந்தன மேய்வதற்கு தரிசு காடும் மேடு இல்லாததால் அந்த ஊரில் ஆடு மாடுகள் பகலில் வீட்டில் கட்டியே கிடக்கும் இருந்தாலும் கொழு கொழு வந்து எல்லாமே கருப்பிடுப்போடு இருந்தன பொழுது குந்தியதும் கழுத்தில் மணி இருந்தால் கொஞ்சம் வைக்கோலை கசக்கி உள்ளே தீர்த்துவிட்டு ஆடு மாடுகளை அழித்து விடுவார்கள் நஞ்சைப்பயிர் வேண்டுமோ புஞ்சைப்பயிர் வேண்டுமோ அதன் விருப்பத்திற்கு மேய்ந்து விட்டு வீட்டுக்கு வந்துவிடும் அறுவடை முடிந்ததும் விளைச்சலை பார்த்தால் போன வருஷம் விளைந்ததில் பத்தில் ஒரு பங்கு கூட இல்லை பல வருஷங்களாக முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்ட செல்வமும் செழிப்பும் தன்னால் கெட்டுப்போனதை எண்ணி பார்த்தான் அப்பா சொன்னவை நல்லவையாகத்தானே இருக்க வேண்டும் நாமும் அவர் சொன்னபடி நூலிலை பிசகாமல் தானே நடந்துள்ளோம் எல்லா வகையிலும் நினைத்து பார்த்தான் குழப்பமே மிஞ்சியது அப்பாவின் முதலாம் ஆண்டு நா வந்தது சிறப்பாக விழா எடுத்து வழிபட்டான் கும்பிட்ட போது பழிச்சென்று அக்கறை சாமியாரின் நினைவு வந்தது காரியங்களை முடித்துவிட்டு அவரை பார்க்க கிளம்பினான் அந்த சாமியார் உண்மையான ஞானி முற்றிலுமாக ஆசையை துறந்தவர் தம் உணவுக்கு கூட யாரையும் அண்டியது இல்லை அடியவர்கள் கொண்டு வந்து கொடுப்பதை உண்பார் எப்போதும் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருப்பார் செல்வநாதன் அப்பா இந்த சாமியாரிடம் அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார் அதனால்தான் ஏதாவது சிக்கல் வரும்போது சாமியாரை பார்க்க சொல்லிவிட்டு செத்தார் சாமியார் செல்வனாதனை அன்போடு அழைத்து இங்கு வந்ததற்கான காரணத்தை கேட்டார் இவனும் அப்பா கண்ணை மூடும்போது சொல்லிவிட்டு போன மூன்று அறிவுரைகளையும் அவற்றின் நடந்து அடைந்த தொல்லைகளையும் கூறினான் சாமியார் இதுவரை இந்த இடத்தை விட்டு எங்கும் சென்றதில்லை இவனுடன் ஊருக்கு கிளம்பி வந்தார் அப்பாவோட முதல் புத்திமதி என்ன நிழல்லையே போகணும் நிழல்லையே வரணும் இந்த புத்திமதிக்காக ஆட்கள் அமர்த்தி இருந்ததையும் ஏற்பட்ட செலவுகளையும் செல்வநாதன் விளக்கமாக கூறினான் சாமியார் கவனமாக கேட்டார் பிஞ்சு விதையை ஊன்றினால் முளைக்கும் ஆனால் பலன் கொடுக்காது அந்த நிலையில்தான் இவன் வயதுக்கு ஏற்ப புரிந்து கொண்டு என்று எண்ணி மெல்ல சிரித்தார் வெயிலில் நடந்தால் என்ன பண்ணோம் காலில் மண்டையில் சுடும் இறக்கும் தண்ணித்தாகம் எடுக்கும் வெயில் நேரத்தில் நழழுக்கு கீழே நடக்கிறப்பவும் இந்த சிரமம் எல்லாம் வருது அப்போ அப்பா சொன்னதோட பொருள் என்ன வாத்தியார் கேட்ட கேள்விக்கு விடை தெரியாத மாணவனை போல் முழிக்கிறான் சாமியார் விளக்கி சொன்னார் கால நேரங்கிறது ஒரு அற்புதமான நேரம் ராத்திரியில் ஓய்வு எடுத்த உடம்பும் மனசும் சுறுசுறுப்பாக இருக்கும் எதையும் வேகமாக செய்யவும் தெளிவாக முடிவெடுக்கவும் கால நேரம் சரியான நேரம் இதே மாதிரி மாலையும் சூரியன் மறையும் நேரம் வெயில் இருக்காது அதனால் ஒரு காரியத்தை செய்யக்கிழம்புனா காலையிலேயே அதாவது நிழலில் போகணும் வெயில் நேரத்தில் ஓய்வெடுக்கணும் வெயில் குறஞ்ச நேரம் அதாவது நிழலில் திரும்பி வரணும் புரிஞ்சுதா செல்வநாதுக்கு பளிச்செண்டு புரிந்தது அப்பா சொல்லியது எவ்வளவு அருமையான புத்திமதி என்று எண்ணி சாமியாரை கையெடுத்து கும்பிட்டான் இரண்டாவது புத்திமதி என்னவென்று சாமியார் கேட்டார் செல்வநாதன் சொன்னான் கடன் கொடுத்துட்டு கேட்கக்கூடாது இதுக்கு நீ என்ன செஞ்சா வந்து கேட்டவங்களுக்கெல்லாம் தாராளமாக கடன் கொடுக்க சொன்னேன் கொடுத்ததுக்கு இதெல்லாம் அத்தாச்சு கொடுத்த கடன் திரும்பி வந்துச்சா ஒரு காசு கூட திரும்பி வரலை அண்டமண்டையில் குடியிருக்கிறது எல்லாம் கொழுத்து போச்சு இங்கே பாரு அந்த காலத்தில் கடன் கொடுத்தவனை விட வாங்கினவன் எப்படா அதை அடைக்கிறதுன்னு கவலையோடு இருப்பானான் இப்போ கொடுத்த கடன் திரும்பி வருமானு கொடுத்தவன்தான் கவலைப்படணும் இப்போ புரியுதான் கொஞ்சம் விளங்குது நீங்களே சொல்லுங்க கடனை கொடுத்துட்டு திரும்ப கேட்டால் சண்டை வம்பு தான் வரும் அதனால் கடனே கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி செத்து போன ஆளு பேரில் கூட உயிரோடு இருக்கிறவங்க கடன் வாங்கியிருக்காங்க இப்போ உலகத்தை புரிஞ்சிக்கிட்டியா தங்க கதவை பிடுங்கி விட்டு வீட்டுக்காரனுக்கு கொடுத்து தான் அவதிப்படுறதுங்கிறது இதுதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சாமி சரி அப்பாவோட மூணாவது புத்திமதி என்ன பயிர் பயிரை இட்டு வேலி அடைக்கக்கூடாது என்ன ஆச்சு போன வருஷத்தில் நல்லா மழை பெஞ்சு பூமியே செழிப்பாச்சு நஞ்ச புஞ்ச எல்லாம் நல்லா விளைஞ்சது அப்பா பயிரிட்டு வேலி அடைக்கக்கூடாதுன்னு சொன்னதால வேலி அடக்கலை எல்லாத்தையும் ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போச்சு பத்தில் ஒரு பங்கு கூட கிடக்கலை விளைஞ்சு அழிஞ்சு போச்சு இதனால் உன்னோட அனுபவம் என்ன பயிரை வேலி அடக்கக்கூடாது வேலி அடைச்சிட்டு பயிரிடணும் நல்லா புரிஞ்சிக்கிட்ட அப்பாவோடய புத்தி மதிய நீ சரியாக புரிஞ்சிக்காததாலும் உனக்கு நிறைய இழப்பு வந்துட்டு எல்லாம் மிதந்த கண்டை பிடிச்சிட்டுதுவோ பரவாயில்ல ஒரு இழப்ப வாழ்க்கையை முடிச்சிட ஒன்றும் இல்லை அது ஆளவார படிப்பின வாழ்நாள் பூராக்கும் வழிகாட்டி போனதை பற்றி கவலைப்படாதன் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் சாமியார் சொல்லிவிட்டு கிளம்பினார் செல்வநாதன் அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினான்